அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று முதல் கைவல்ய நவநீதம் என்ற அருமையான மிகச்சிறந்த வேதாந்த மெய்யியல் தமிழ் நூலை நாம் காண இருக்கின்றோம் இந்த நூலானது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ நாராயண தேசிகரின் மாணவராகிய ஸ்ரீமத் தாண்டவராய சுவாமிகளால் ஏற்றப்பட்டது இந்த நூலிலே தத்துவ விளக்கப்படலம் சந்தேகம் தெளித படலம் என்ற இரண்டு பெரும் பகுதிகள் காணப்படுகின்றன இந்த நூலானது கவித்துவம் நிறைந்த அழகான எழுசீர் ஆசிரிய விரத்தமாக பத்து பாடல்களும் என் சீர் விருத்தமாக பதினொன்று பாடல்களும் அறுசீர் ஆசிரியர் விருத்தமாக நூற்றி எழுவத்தி கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த கைவல்ய நவநீத தமிழ் நூலிற்கு பல மகான்கள் விரிவுரைகள் எழுதியிருந்தாலும் அதிலே பிறையாறு ஸ்ரீ அருணாச்சல சுவாமிகள் ஈசூர் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் மற்றும் சிதம்பரம் ஸ்ரீ பொன்னம்பல நானதேசிகர் ஆகியோரது உரைகள்தான் மிகவும் பழமையானதாகவும் காலத்தினால் முற்பட்டதாகவும் கருத்தாளத்தினால் மேம்பட்டதாகவும் கருதப்படுகின்றது இதே கைவல்ய நவநீத நூலிற்கு கடந்த நூற்றாண்டின் முற்பகுதியிலே மகாவித்வான் வடிவேலு செட்டியார் அவர்கள் வினாவிடை அமைப்பிலே இந்த நூலிற்கு விளக்க உரை எழுதியிருக்கின்றார்கள் அவ்வாறே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் பிரம்மஸ்ரீ திருமானலையூர் கோவிந்தையர் அவர்கள் தாத்பரிய தீபிகை என்னும் உரையை எழுதி தமிழ் நூல் மூலத்துடன் சங்கு கவிகளின் சமஸ்கிருத மொழிபெயர்ப்பையும் தன் உரையில் ஒருங்கே கொடுத்திருக்கின்றார்கள் இந்த நூல் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக பல்வேறு மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் டாக்டர் கார்ல் குரோல் என்ற ஜெர்மானியரால் ஜெர்மன் மொழியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்துள்ளது அதிலே கைவல்லிய நவநீதத்திற்கான ஆங்கில உரைகளிலே சுவாமிஜி ஸ்ரீ ரமணானந்த சரஸ்வதி அவர்களின் ஆங்கில உரை மிகவும் மேலானதாக போற்றப்படுகின்றது அத்துடன் இந்த கைவல்ய நவநீதம் என்ற அருமையான தமிழ் நூலை நம்மிடையே வாழ்ந்து மறைந்த பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியால் சாதகர்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது இந்த கைவல்ய நவநீதத்தை படிக்க விரும்புகின்ற யாவருக்கும் எழுதில் புரிந்து கொள்வதற்காக வித்வான் எம் நாராயண வேலுப்பிள்ளை அவர்களின் தமிழில் தத்துவ கோட்பாடு என்ற விளக்க கட்டுரையையும் நாம் கற்று அறிந்து கொள்ள முடியும் இந்த வேதாந்த பார்க்கடலை பல்வேறு ஆசிரியர்கள் கடைந்தெடுத்து கொடுத்த தான் நாம் நெய்யாக ஊற்றி பசித்தோர் அனைவரும் உண்டு மகிழ்வதற்காக இங்கு எல்லோருக்கும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையிலே எளிய தமிழ் உரையிலே கூறப்பட இருக்கின்றது எந்த நூலை நாம் கற்றுக்கொள்வதாக இருப்பினும் அந்த நூலின் மரபு விதியின்படி முதலில் ஒரு பாயிரம் இயற்றப்பட வேண்டும் அதன் அடிப்படையிலே ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவலன்றே என்ற பாடலை பாடி அதன் தொடக்கமாக ஏழு பாயிரங்களை நாம் காண இருக்கின்றோம் அதிலே முதல் பாடல் பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் மிக்க அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி அதாவது மனிதர்களிடையே சாதாரண மக்களிடையே காணப்படுகின்ற பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை போன்ற ஆசைகளால் சூழப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி இந்த மூன்று ஆசைகளும் துறந்த தத்துவ ஞானிகளாக இருந்தாலும் சரி இவர்கள் இருவருக்குள்ளேயும் பொதுவாக உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற ஏற்றத்தாழ்வுகள் ஏதுமின்றி ஜீவசாட்சியாக அறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அந்த அறிவை அந்த வெளியை அந்த உணர்வை யார் அறிந்து கொள்ள ஆசை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நூல் அரிய பொக்கிசமாக இந்த மூன்று ஆசைகளும் உடையவர்கள் இல்லாதவர்கள் என்ற வேறுபாடுகளின்றி எல்லோருடைய ஹிருதய குகையிலே எந்த செயல்களையும் செய்யாமல் வெறும் சாட்சியாக மட்டுமே இருந்து கொண்டு ஏழு ஞான பூமிகளின் மேலான பூமியாகிய மேன்மை பொருந்திய துரியாதீதத்திலே பேரறிவாக திகழ்கின்ற பரமாத்மாவின் திருவடிகளை போற்றிப் பணிகின்றேன் என்று இந்த நூலின் முதல் பாடலிலே எடுத்துக் கூறுகின்றார் நூலாசிரியர் அடுத்த பாடல் இன்றழித்தழிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய்த்தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனும் மாயின்புணரியாதவனாயினாலும் தோன்றிய விமலபோத சுரூபத்தை பணிகின்றேனே ஒன்றேயாகிய பரபிரம்மம் தன்னை உணர்வாய் வெளிப்படுத்திக் கொண்டவுடன் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று செயல்களுக்கு காரணமான நான்முக பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் தானே பலவாறாக பல மூர்த்திகளாக வெளிப்பட்டு அருளிகின்ற சகுண பிரம்மத்தையும் என்றும் குறையாத மகிழ்ச்சியை முழுமையானக்தனாகவும் ஆனந்த சமுத்திரத்தில் தினந்தோறும் உதிக்கின்ற சூரியனை போன்ற பிரகாசத்தை கொண்ட அறிவுஸ்வரூபமான நிர்குண பிரம்மத்தையும் பணிகின்றேன் என்கின்றார் எப்பொழுது உணர்வுமயமாக வெளிப்பட்டு செயல்களை செய்கின்றளவோ அதை சகுண பிரம்மமாகிய சக்தி என்று அழைக்கப்படுகின்றது அதே பரபிரம்மம் தன்னில் தானாய் தன்மயமாய் தன் அறிவு பிரகாசத்தில் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அது அறிவக்கடவுளாகிய நிர்குண பிரம்மம் என்று அழைக்கப்படுகின்றது இவ்வாறு உருவமும் உருவமற்ற இரண்டு நிலைகளிலும் அந்த பரபிரம்மத்தை இந்த பாடலின் வாயிலாக நூலாசிரியர் பணிகின்றார் அடுத்த பாடல் எவருடை அருளால் யானை எங்கு மாம் பிரம்மின் பால் கவருடை புவனமெல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன் அவருடை பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே என்னை வசீகரித்து மயக்குகின்ற இந்த புவனமாகிய உலகமெல்லாம் பொய்யானது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினால் கற்பிக்கப்பட்டது என்பதை எவர் மூலமாக எந்த சத்குருவின் மூலமாக நான் அறிந்து கொண்டேனோ அப்படிப்பட்ட என் சத்குருநாதனின் அருளாலே நானே எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்துள்ள வெட்டவெளி போன்று எல்லையில்லா பரம்பொருளாகிய பரபிரமே என்பதை அறிந்து கொண்டு அந்த பரபிரம்ம வடிவமே என்னுள் அறிவு பிரகாசமாய் எங்கும் எதிலும் நீக்கமர பிரகாசித்து கொண்டிருப்பதை கொண்டு அதுவே என் உண்மை சொரூபம் என்று உத்தம சத்குருவால் அறிந்து கொண்டதை எண்ணி ஆனந்தமடைகின்றேன் அந்த உண்மை சொரூபமே என்னுடைய சுபாவம் என்பதையும் நான் நன்கு அறிந்து கொண்டேன் அதை எனக்கு அறிவித்த அந்த சத்குருநாதரின் தாமரை பொற்பாதத்தை பணிந்து அனுதினமும் தரணடைகின்றேன் என்பதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக நான்காவது பாடலிலே என்னுடைய மனது புத்தி இந்திரிய சரீரமெல்லாம் என்னுடை அறிவினானே இரவி முன் இமமேயாக்கி என்னுடைய நீயும் நானும் ஏக்கமின்றி ஐக்கியம் செய்ய என்னுடை குருவாய்த் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அதாவது என்னுடைய மனது புத்தி சித்தம் அகங்காரம் போன்ற அந்தக்கரணங்களை கொண்ட கண்களுக்கு புலப்படாத சூக்ஷம சரீரத்தையும் அத்துடன் கண் காது மூக்கு நாக்கு போன்ற ஐம்புலன்களை இந்திரியங்களாக உடைய கண்களுக்குத் தெரிகின்ற என்னுடைய ஸ்தூல சரீரத்தையும் உண்மையல்ல இவையெல்லாம் கற்பிதம் என்பதை எனக்கு அறிவிலே அறிவித்த அந்த அகண்ட குருநாதனின் அருளினாலே எவ்வாறு ஒரு சூரியனின் உதயத்தை கண்டவுடன் பனிக்கட்டிகளெல்லாம் கரைந்து அந்த நீருடன் நீராய் ஒன்றாகிப் போகின்றனவோ அதுபோன்று என்னுடைய சத்குருநாதரின் நாண ஒளியின் முன்னால் நானும் கரைந்து ஒன்றேயாகிய அவருடைய அறிவினில் ஒன்றிப்போனேன் என்பதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது இருக்கின்ற ஒரே பொருள் தன்னையும் தனக்கு உபதேசிக்கு வந்த சத்குருநாதரையும் இருமைகளால் பிரித்து பார்க்க முடியாதவாறு ஒன்றாகவே கண்டு ஏக நிலையிலே அந்த ஏகாந்தத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையை அடைந்த ஆனந்த அனுபவத்தை இந்த பாடலிலே எடுத்துக் கூறுகின்றார் அடுத்த பாடலிலே அந்தமும் நடுவுமின்றி ஆதியும் ிவான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சர்க்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொல்வேனே ஐந்தாவது பாடலிலே தொடக்கம் நடுவு முடிவு என்று இந்த மூன்று நிலைகளும் இல்லாத ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த அகண்ட பறவெளியாகிய ஆகாயத்தை போன்று எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருக்கின்ற பரந்த ஞானத்தை உடைய சத்குருவின் பாதங்களை போற்றிப் பணிகின்றேன் என்கின்றார் எது பந்தம் எது முக்தி என்று விசாரித்து தெரிந்து கொள்ளக்கூடிய விரிவான பகுத்தறிவை கொண்டு வேத சாஸ்திரங்களை பார்த்ததே இல்லை என்ற பாமரரும் உணருமாறு பரம தத்துவங்களை எடுத்துக் கூறப்போகின்றேன் என்பதாக இந்த பாடலின் வாயிலாக கூற இந்த நூல் நூலாசிரியர் மேலும் இவரது அடுத்த ஆறாவது பாடலிலே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் ஒன்று முன்னூர் குடங்களில் நிறைத்து வைத்தார் குரவர்கள் எல்லாம் காய்ச்சிக் கடைந்தெடுத்து அளித்தேன் இந்த கைவல்ல கவனீதத்தை அடைந்தவர் விடயமன் தின்று அலைவரோ பசியலாரே விரிவான வேதாந்தம் என்னும் மிகப்பெரிய சாஸ்திர கடலிலே இருந்து பல்வேறு உபனிஷதங்கள் என்ற பாத்திரங்களைக் கொண்டு சாஸ்திரம் என்ற நீரை முண்டு அதிலே பல நூல்களை உண்டாக்கி உபதேசித்து அருளிய பல்வேறு ஆச்சாரியர்கள் இருக்கின்றார்கள் ஞானும் அவர்களைப் போன்றே வேதாந்தம் என்ற பாலை காய்ச்சி அதை புறவூட்டி தயிராக்கி மோராக மாற்றி அதிலிருந்து கடைந்தெடுத்த வெண்ணெயைக் கொண்டு உண்பதற்கு ஏதுவான எளிதான நெய்யை கொடுத்து எல்லோரும் பசியாரி இன்புறுவது போன்ற இந்த வேதாந்த சாஸ்திரத்தை எளிதாக்கி கைவல்ய நவநீதம் என்ற அருமையான நூலாக்கி அனைவருடைய அறிவு பசியையும் தீர்ப்பதற்காக அள்ளி கொடுத்திருக்கின்றேன் என்று இந்த நூலாசிரியர் இந்த பாடலின் வாயிலாக எடுத்துக் கூறுகின்றார் அப்படிப்பட்ட இந்த நூலை படித்து அறிவு பசியாரி ஞானத்தில் நிறைந்தவர்கள் இனி பயனற்ற மற்ற விஷயங்களை தேடி வீணாக அலைவார்களோ என்றவாறு கேள்வியையும் கேட்கின்றார் அடுத்ததாக இவரது ஏழாவது பாடலிலே முத்தனை வேங்கடேஷ முகுந்தனை இணையாட்கொண்ட கர்த்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கமென்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இரு படலமாக வகுத்துறை செய்கின்றேனே அதாவது என்றும் நிலையான ஆனந்தத்தை கொடுக்கின்ற எல்லையற்ற பேரறிவாகிய பரபிரம்மத்தை வெங்கடேச முகுந்தனை என்ற பெயரிலே என்னை ஆட்கொண்ட என் ஐயனை நாதனை பணிந்து வணங்கி அனைவரும் பிறவி பயன்பெற கைவல்ய நவநீதம் என்ற இந்த அற்புத தமிழ் நூலை எழுதுகின்றேன் அத்தகைய இந்த அருமையான கைவல்ய நவநீத தமிழ்நூலிலே தத்துவ விளக்கப்படலம் என்ற ஒரு பகுதியையும் சந்தேகம் தெளிதல் படலம் என்ற மற்றொரு பகுதியையும் இரண்டு படலங்களாக வகுத்து அதற்கு செய்கின்றேன் என்கின்றார் ஆகவே இவ்வாறு மேலே கூறியுள்ள ஏழு பாயிரங்களுக்கும் அருமையான விளக்கத்தை கொடுத்து அதிலே முதல் பாயிரத்தில் கடவுள் வாழ்த்தும் இரண்டாவது பாயிரத்திலே ஆத்மஸ்வரூபத்தை துதித்தும் மூன்றாவது பாயிரத்தில் குரு வணக்கமும் நான்காவது பாயிரத்தில் குருவின் வல்லமையையும் ஐந்தாவது பாயிரத்திலே நூலை படிக்கின்ற சாதகனின் தகுதியையும் ஆறாவது பாயிரத்தில் அந்த நூலின் பயனையும் ஏழாவது பாயிரத்தில் நூலின் இரண்டு பகுதிகளையும் விளக்கி அற்புதமாக இந்த ஏழு பாயிரங்களையும் நிறைவு செய்கின்றார் இந்த நூலாசிரியர் இனி அடுத்ததாக நாம் கைபல்ய நவநீதம் என்ற நூலின் முதல் பகுதியாகிய தத்துவ விளக்கம் படலம் பாடல்களை காண இருக்கின்றோம் அவைகளை அடுத்து வருகின்ற பதிவிலே காணலாம் நன்றி வணக்கம்